அஹம் ஒலாத்து ஒஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் மகர்தொகைய மாப்பிள்ளை தன்னுடைய சொந்த த வருமானத்திலிருந்து கொடுக்கணுமானு ஒரு சகோதரர் கேட்குறாங்க அப்படி எதுவும் கிடையாது மாப்பிள்ளையினுடைய தந்தை அவரு தந்தை ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தந்தையினுடைய பொறுப்பு அப்படிங்கறதும் ஒன்று இருக்கிறதுனால தந்தையினுடைய வருமானத்திலிருந்தும் அவருடைய பணத்திலிருந்தும் மார் கொடுத்தா நிக்காக செல்லும் தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஓலாக ஆலாம்